அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பணிவு புலனடக்கம் நாவடக்கம் எண்ணங்களில் கட்டுப்பாடு இவைகளையெல்லாம் அடக்கமுடைமை அதிகாரம் இந்த பத்து குரட்பாக்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் நான் இதனுடைய சாரத்தை சொல்லுகிறேன் முதல் குரல்ல சொன்னார் அடக்கம் வந்து மேலான இன்பத்தை சொர்க்க இன்பத்தை கொடுக்கும் அடங்காமை நரகத் துன்பத்தை கொடுக்கும்னு சொன்னார் எப்படியாவது இந்த பணிவுங்கிற குணத்தை காப்பாற்றணும் அதனால் உயிர்க்கு நிறைய ஆக்கம் இன்பத்தை ஆக்கி கொடுக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கிறது என்பது இரண்டாவது குரலுடைய கருத்து நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சு அற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு அடக்கமாக இருந்தால் அந்த அடக்க குணம் பெரியவங்களால் நல்லவர்களால் அறியப்பட்டு நமக்கு பெரிய சிறப்பை புகழை பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டது மூன்றாவது குரட்பாவில் நான்காவது குரட்பாவில் அறவாழ்க்கையில் நிலச்சிருந்து அதிலிருந்து வலுவாமல் அடக்கமாக இருக்கிறவனுடைய பெருமை மலைய காட்டிலும் பெருமை உடையது அப்படின்னு சொன்னார் எல்லாருக்கும் பணிகிற குணம் நல்லது தான் ஆனால் செல்வம் ஒன்றும் இல்லாமல் பணியறதுங்கிறது வேற எல்லாம் இருந்து பணியிறதுங்கிறது வேற பொதுவாகவே என்ன இருக்கோ இல்லையோ அறிவோ பணமோ இருந்தாலும் இல்லாட்டாலும் பணிகிற குணம் நல்லது ஆனால் எல்லா விதமான சிறப்புகளையும் அடைஞ்சு பணிவாக இருக்கிறதுங்கு ரொம்ப சிறப்பானது என்று ஐந்தாவது குரட்பா நமக்கு சொல்லியது அதற்கு பிறகு ஆறாவது குரல் புலனடக்கத்தை பேசியது ஐந்து குரட்பாக்கள் பணிவைத்தான் ஆழமாக சொல்லியது ஆறாவது குரட்பா ஆமை மாதிரி நம்ம புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தினோமானால் எல்லா பிறப்புலேயுமே நமக்கு பாதுகாப்பு இன்பத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பு எல்லாம் அமையும் சொல்லப்பட்டது அப்புறம் ஏழு எட்டு ஒன்பது மூன்று குரட்பாக்களில் நாவடக்கத்தை பற்றி சொன்னார் நாக்க அடக்கலைன்னா துன்பப்படுவோம் என்றும் அது மாத்திரமில்லை ஒரு சின்ன தீச்சொல் இருக்கிற நல்வினை பயன்களை எல்லாம் அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தீவினை பயனை கொடுத்து விடும் என்று எச்சரித்தார் உலகியல் கோணத்திலையும் சொன்னார் அதாவது தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளே ஆறலாம் ஆனால் நாவினால சுட்ட வடு வெளியில் ஆறுன மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் உள்ளே ஆராதுங்கிற உண்மையை உணர்த்தினார் நமக்கு ஆ மொழி அடக்கத்தை சொன்னார் கடைசியாக பத்தாவது குரட்பாவில் எண்ணங்களில் கட்டுப்பாடு இருக்கணும் அமைதியாக வச்சுக்கணுங்கிற கருத்தையும் சொல்லி இந்த பத்து குரட்பாக்களில் அடக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு கருத்தை அழகாக சொல்லி இருக்கிறார் இதை நாம் உடைமை பொருளாக கொள்ள வேண்டும் ஆகவே பணிவும் புலனடக்கமும் சிறப்பாக நாவடக்கமும் எண்ணங்களிலே கட்டுப்பாடும் நமக்கு இருப்பதற்கு திருவள்ளுவர் அருள் புரியட்டும் இதை நாம் நல்ல உடைமை பொருளாக நாம் அடைவோம் பணிவையும் புலநடக்கத்தையும் நாவடக்கத்தையும் எண்ணங்களுடைய கட்டுப்பாட்டையும் உடைமை பொருளாக நாம் அடைவதற்கு உள்ளந்தோறும் வள்ளுவத்தை உழ்கிக்கொண்டே இருப்போம் நமக்கு உய்வை தரக்கூடிய உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற இந்த குரல் பொருள் தெரிந்து கொள்கின்ற ஒரு கல்வியானது நமக்கு நன்மையை என்றென்றும் கொடுக்க வேண்டும் என்று திருவள்ளுவருடைய திருவடிகளை பற்றி பிரார்த்தனை செய்து உங்களை எல்லாம் மனமார வாழ்த்தி மகிழ்கிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்